सच्चिदानंदरूपाये, सच्चिदानंदरूपाये, क्रिष्नाया क्रिष्टकारिने, क्रिष्नाया क्रिष्टकारिने, नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि வேதாந்திசிணே கிருஷ்ணாயலோம் வேஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோ சகசிரியை பிரணம்லய பிராணீவன்தமத்துஜரா பிரமாணம்ாணலயத்துணஜீவன பார்த்துட்டோம் இனி தமம் பரமா சித்தேகவாச்சிந பரமண வாச்சகம் என்னென்ன தரம் தான் தயம்னரம் அதாவது மற்ற சத்தியமெல்லாம் வியாபகாரிக சத்தியமெல்லாம் வந்து நாமரூப கர்மங்கள்லாம் வந்து வியாபகாரிக சத்தியம் அதெல்லாம் மாறக்கூடியது இது நிர்விகார சத்தியம் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் தூய இருப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல சத்தியம்னா ட்ரூத்து பேச பாஷண சத்தியம் இல்லை இது உள்ளத உள்ளவாறு மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா அதே தான் ஆஹா அமிர்தம் சத்தியம் பரமார்த்ததா சதத்துவம் அந்த தத்துவத்துக்கு முன்னாடி ஒரு சகாரம் போடுற சதத்துவம் சதத்துவம்னு சொன்னால் தத்துவத்தோடு கூடினதுன்னு அர்த்தம் சதத்துவம் இத்தேத்தே ஏகார்த்த வாச்சினா எல்லாம் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சினனிமஸ்னு அர்த்தம் பரியாயபதானின்னு அர்த்தம் தத்துவம் தத்தியம் அமிர்தம் சத்தியம் பரமார்த்ததா சதத்துவம் இத்தியத்தை ஏகார்த்த வாச்சினா எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த தூய இருப்பு பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் தான் தத்துவங்கிறார் இதில் பா இதில் சொல்கிறார் பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினாறாவது ஸ்லோகத்தில் தத்துவதரிசினாங்கிற சப்தத்துக்கு ஆச்சாரியார் சொல்லியிருக்கிற அர்த்தத்தை பார்க்கணும் ததித்துர்வநாமஞ்சபிரம்மா தாம தாவ தவம்ிரமணா யதாத்மியம் தத்து தரிசித்தை தை துவதரிஷி அப்படின்னு அங்கே அர்த்தம் சொல்லுவார் அங்கே தத்துவசத்துக்கு துவதரிசி அப்படிங்கிறது கீதையில் அங்கெல்லாம் வருதோ தவதரிசினா தி பிரத பரிப்ப உபேந்தி தே ஜானம் ஞாஸ்தர்னா அங்கிருக்கு இங்கே நாசோ வித்தாவோ நாவோ வித்தி சுத்த உபயோரப்பிருஷ்டோந்தோ தவர்ஷிங்கிறாஷியத்தில் அப்படி சொல்றார் பகவத் கீதையில் அங்கையும் தவம்னு சொன்னால் உள்ளது வஸ வஸ்தூனர்த தச்சப்துக்கு ததித்தி சர்வநாமம் சர்வநாமம்னு சொன்னால் எல்லா வஸ்துக்கள்லேயும் தத்துங்கிறது வியாபிக்கும் சர்வஞ்ச பிரம்ம அத்தனையும் பிரம்மமயம் எல்லாம் சர்வம் பிரம்மாத்மகம் சதாத்மகம்னு அர்த்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சொல்லியிருக்கிறதுனால ததித்தி சர்வநாம சர்வஞ்ச பிரம்ம தசிய நாம தத்து அதுக்கு தத்துனு ஒரு பேர் அது எங்கே சொல்லியிருக்குண்ணா ஓம் தத் சதிதி பிரம்மணஹா த்ரிவித ஸ்மிருதா ஓம் தத் சதிதி நிர்தேஷா பிரம்மண்திரிவித ஸ்மிருதா ஓம் தத்து சத்துன்னு பிரம்மத்துக்கு மூணு பேர் இருக்கு அப்படின்னு பதினேழாம் அத்தியாயத்தில் கடைசியில் சொல்றார் அதை இங்கே ஆச்சாரியர் கோட் பண்ணுறார் பதினேழாவது அத்தியாயத்தில் ஓம் தத் சதி நிர்தேசா பிரம்மணஸ்வித ஸ்மிருதாங்கிறது பிரம்மத்துக்கு தத்துங்கிற ஒரு பேர் இருக்குது ததிதி சர்வநாம சர்வம்னு சொன்னால் சர்வஞ்சத் ததிதி சர்வநாம சர்வஞ்ச பிரம்ம தசிய நாம தத்து இந்த அத்வைதாரதாவில் போய்பார் அத்வைதாரதா ஓப்பன் பண்ணு அதில் பகவத்கீதா பாஷ்யம் ததித்தி சர்வநாம தாவ தவம்ிரமணியம் திரும்ஷலம் எஷாங் தே துவதர்ஷிணா தை துவதி அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கு அதை ஞாபகப்படுத்திக்கலாம் நாங்கள் சரி இங்கே பாஷ்யத்துக்கு போயிடலாம் இப்போது தவம் தத்யம் அமிர்தம் சத்யம் பரமார்த்ததம் இத்தேற்று ஏகார்த்தவாச்சினா பரமார்த்தசா ப்ரம்மணா அதிதி நான் கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டியது பதிதி சர்வநாம சர்வச்சபிரம்ம தச நாம தத் பிரம்மணா யாத்தாத்மம் தவம் பிரம்மணா யாத்தாத்மம் பிரம்மன் அர்த்தம் தவங்கிற பதத்துக்கு எல்லா வஸ்துக்கள்லையும் இருக்கிற சத்ரூபம் சத் ப்ளஸ் நேம் சத் து தூய இருப்பு பெயர் வடிவம் அப்புறம் செயல்கள் நாமரூப கர்மாத்மகம் இந்த சத்தில் நாமரூப கர்மம் அத்தியாஸ்தம் பண்ணப்பட்டு எப்படி நம்ம சுஷுப்தியில் என்னது ராகுகிரஸ்திவாகரேந்த சதுருஷோ மாயாசமாச்சாதநாத் சன்மாத்திரஹா தூங்குகிறபோது வெறும் சன்மாத்திரமாக இருக்கும் அந்த சன்மாத்திரத்தில் தான் அப்புறம் இந்த ஜீவன்லாம் அத்தியாசம் ஆகிடுறது ஜாகிரத அவஸ்தை சுப்னாவ அவஸ்தையில் எல்லாம் சுஷுப்தி அவஸ்தையில் வந்து பேசாமல் இருக்குது சன்மாத்திர கரணோபசம்ஹரணதா யோபூத் சுஷுப்தா புமான் அதேதான் இங்கே சொல்கிறார் அவர் ஆஹா தத்துவம் தத்துவமாக இருக்கார்னு அர்த்தம் விஷ்ணு பகவான் வந்து எப்படி இருக்காருனா தத்துவமாக இருக்கிறார் இது நிர்குண திருஷ்டி ஆஹா பரமார்த்த சதகாங்கிறார் இதுலேருந்து இதை புரிஞ்சுக்கணும் பரமார்த்த சத்தினுடைய பரமார்த்த சதகா பிரம்மணா வாச்சகா சப்தா பரமார்த்த சத்து அப்படின்னா என்னர்த்தம் வியாபாரிக சத்து வேறே இந்த நாமரூப கர்மங்களெல்லாம் வியாபாரிக சத்து ஆனால் அந்த பாரமார்த்திகத்துங்கிறது மாறாது அதுக்குதான் அதையும் கோட் பண்ணிக்க வேண்டிதான் பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகம் நான் சதோ வித்தியே பாவோ நான் பாவோ வித்தியே சத உபயோரப்படி அடுத்தது தத்துவ வித்து ஆகா தத்துவமும் அவர் தான் தத்துவ வித்தும் அவர் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது பிரம்மனே தான் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறார் மாயினால் மாதிரி இருக்க தத்துவ வேத இஷ்ட சர்வை ரகமேவ வேத்தியா வேதாந்த கிருத் சொன்ன மாதிரி இங்கேயும் தத்துவ வித்து தத்துவ வித்தோட ஸ்வரூபம் பகவானுடைய ஸ்வரூபம்னு அர்த்தம் தத்துவம் ஸ்வரூபம் எதாவது வேத்தி இது தவவித் தத்துவம்னா ஸ்வரூபம் ஸ்வரூபம்னா யதார்த்த வஸ்தூன்னு அர்த்தம் சுத்தசத்தா அப்படின்னு அர்த்தம் எல்லாத்துலேயும் இருக்கிற சத்ரூபம் ஆச்சாரியா சொல்கிற மாதிரி சன்ஹஸ்தி சன்பட எல்லாம் சத் சத் சத்து எல்லாத்துலையும் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிறது எல்லாத்துலையும் இருக்கிறது அதுக்கு பேர் சத்துன்னு பேர் ஆகாஷம் இருக்கிறது வாயு இருக்கிறது அக்னி இருக்கிறது ஜலம் இருக்கிறது பூமி இருக்கிறது செடி இருக்கின்றன மனிதன் இருக்கின்றான் விலங்குகள் இருக்கின்றன நீங்கள் பகுவச்சனத்தில் போட்டாலும் ஏகவச்சனத்தில் போட்டாலும் திவச்சனத்தில் போட்டாலும் எத்தனை வச்சனத்தில் என்னத்தை போட்டாலும் சரி இருக்கின்றனங்கிறது இருக்கிறது அதனால சாஸ்திரத்தில் அதுக்கு வந்து இருக்கின்றனங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் இஸ்னஸ் சும்போம் சம்ஸ்கிருதத்தில் வந்து அதுக்கு பேர் சத்தான்னு பேர் இருப்பு இருப்பை சார்ந்து தான் இருப்பதெல்லாம் இருக்கிறது ஆக இருப்பை சார்ந்து இருப்பு இருப்பே உண்மை இருப்பது உண்மையல்ல இதுதான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம் இருப்பே உண்மை இருப்பது உண்மை அல்ல நம்ம எல்லா இடத்து நம்ம எல்லார்ட்டையும் இருக்கிற அந்த இருப்பு மாத்திரம் இது அதனால்தான் உபனிஷத் சொல்லிட்டு அனந்தம் சத்தியம்னு இது அந்தம் சத்தியம் பிரித்து பிரித்து பார்க்குறது அனந்தம் சத்தியம்னா பிரிக்க முடியாமல் எல்லாத்துலையும் இருக்கிறது அதாவது அனந்தம் சத்தியம் பிரம்ம அனந்தம் ஞானம் பிரம்ம அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அதுதான் தத்துவம் இந்த தத்துவம் வேற சத்வம் வேற இல்லை தத்துவம் வேற சத்வம் வேறு ஏன்னா தச்சப்தம் வந்து சர்வநாமத்தை குறிக்கிறதுனால சர்வமும் சதாத்மகமாக இருக்கிறதுனால தத்துவம் வேற சத்வம் வேற கிடையாது தத்துவமேவ சத்வம் சத்துவமேவ தத்துவம் பதபேதா அது அர்த்தபேதா அதாவது பத சொற்களில் தான் வேற்றுமையை தவிர சொற் பொருளில் வேற்றுமை இல்லை அது புரிஞ்சுக்கணும் யோவேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன் அதை புரிஞ்சுக்கணும் ஆக அர்த்ததுன்னு தத்துவம் ஸ்வரூபம் தத்துவம்ங்கிறது ஸ்வரூபம் ஸ்வரூபம்னா என்ன அர்த்தம் அதே தான் சத்து யதாவத் வேத்தி தி தத்துவ வித்து தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது அப்படியே தத்துவ வித்து அறிந்தவன் எது எப்படி இருக்கோ அது அப்படியே பார்க்குறோம் மேலே ஒன்றும் பில்டப் பண்ணுறதில்லை ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணுறதில்ல அத்தியாச அனத்தியஸ்த அனஸ்த் அனத்தியஸ்தது சத்ஞானி சத்வித்து அப்படின்னு அர்த்தம் எல்லாம் நம்ம எல்லாம் நிறைய சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் பார்க்குறோம் ஆனால் இந்த சூப்பர் இம்போசேஷனை நீக்கிடும் அறிவாலை அறிவால் நம்முடைய கற்பனைகளை நீக்கி உண்மையை பார்க்க வேண்டும் அதாவது சுபா சுபமாக இருக்கிற விஷயம் நாம வேறு கற்பனை பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஒருத்தரை பற்றியும் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும் அவரை பற்றி நம்ம ஒரு கற்பனை பண்ணுறோம் இல்லையா அது வேறு அவர் இருக்காருங்கிறதே அத்தியாசம் அதுவே கற்பனை அதுக்கு மேலே அவன் இப்படி அப்படின்லாம் குணங்களெல்லாம் கற்பனை பண்ணுறோமே அது இன்னொரு கற்பனை ஒரு ஒருத்தரும் மாதிரி பார்க்குறான் அவரவர்களுக்கு எப்படி ஞானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒருத்தனை பார்ப்பான் நான் என்ன பிரம்மமாக பார்த்தா உன்னையும் பிரம்மமாக தான் பார்ப்பேன் என்ன நான் ஜீவனாக பார்த்தா உன்னையும் ஜீவனாக தான் பார்ப்பேன் என்ன சம்சாரியாக பார்த்தா எல்லாரையும் சம்சாரியாக தான் ஆ எல்லாரையும் என்ன மனுஷனாக நினச்சா உன்னையும் மனுஷனாக தான் நினைப்பேன் என்ன சன்னியாசியாக நினச்சா எல்லாரையும் சன்னியாசி நினைக்க முடியுமா அதெல்லாம் பண்ண முடியும் மனுஷத்துவம் ஜீவத்துவம் பிரம்மத்துவம் இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் ஒருத்தரை பிரம்மமாக பார்க்குறதுங்கிறது ஆழத்துக்கு போகிறது வஸ்துவோட ஆழத்துக்கு போகிறது தான் பிரம்ம தரிசனம் வஸ்துவோட ஒரு நடுப்பார்வையாக பார்க்குறது கர்மகாண்ட திருஷ்டியில் பார்த்தா ஜீவதர்சனம் ஞானகாண்ட திருஷ்டியில் பார்த்தா பிரம்ம தரிசனம் லோக திருஷ்டியில் பார்த்தா தேக தரிசனம் அப்புறம் தர்மசாஸ்திர திருஷ்டியில் பார்த்தா பிராமண தரிசனம் கிரகஸ்தர்சனம் சந்யாசி தரிசனம் இப்படிலாம் இருக்குது அப்போ தத்துவ என்ன அர்த்தம் எல்லாம் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து அதுதான் தத்துவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து சர்வம் பிரம்மமயம் ஜகத்து சர்வம் சிவ பதந்தான் வஸ்து பேதமே கிடையாது தத்துவம் யாரம் எதாவது வேத ரிஷியா சத்தியம் வந்தஷ்மி ரித்து நிறையோ யானம் சத்தம் நோ தனுஷானம் த்தி சத்தம் வதிஷாமி த்தம் சத்தம் ம்டா விடாம மந்தண்டேர் ஹதன் ஃபாசின பரிஷிஞ்சாமி சாம்பரிஷாதி சத்தியம் சத்தேன பரிஷிஞ்சாமி என்ன அர்த்தம் தெரியுமோ சாப்பிட்றதே சொல்கிறோம் இது என்ன தெரியுமா அர்த்தம் அதாவது நான் இந்த சாப்பிட்ட சாப்பா இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நான் சாஸ்திரத்தை சரியாக புரிஞ்சுக்கணும் சரியாக புரிஞ்சுட்டு வேதத்தை சரியாக புரிஞ்சுட்டு அந்த வேதத்தை அதை நான் அனுஷ்டானம் பண்ணணும் சத்தியம்வதாக தர்மஞ்சரன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அந்த சத்தியம் வந்து தர்மஞ்சராக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நடைமுறைப்படுத்தணும் அதுதான் ரிதம் சத்தியம்னு பேர் காலம்புரை என்ன சொல்கிறோம் ரெண்டு திரும்ப திரும்ப இதுதான் சொல்கிறோம் எனக்கு சரியாக புரிஞ்சுக்கணும் நான் சரியாக பண்ணணும் சரியாக புரிஞ்சுக்கணும் சரியாக பண்ணணும் இதுதான் வேத ரிதம் பிரபத்தே சத்தியம் பிரபத்தே எங்கே பார்த்தாலும் வேதம் அப்படி தான் இருக்குது பிரம்மணிமா ஆத்மா அமிர்தத்வாயா எதுக்குன்னா சாப்பிட்ற சாப்பாட்டுனாலே நான் அண்ணா அந்த உலகத்தில் இருந்துட்டு பிரம்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கணும் ஏ மே ஆத்மா மே ஆத்மா பிரம்மணி அமிர்தத்வாய்பவத்து சன்னியாசிகளும் பிக்ஷா சாப்பிட்ற போது என்ன சொல்கிறோம் ஞான வைராக்கிய சித்தியார்த்தம் பிக்ஷாந்தே எல்லாத்துக்கும் பர்பஸ் இருக்கு சும்மா பர்பஸ்லஸ் போடணும் பர்பஸ்ஃபுல் லைஃப் நிறைய பேருக்கு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சந்தேகமாக இருக்கு இல்லையா நம்ம வேதாத்தியனம் பண்ணி வேத அர்த்தத்தை தெரிஞ்சிருந்தவனுக்கு ஒரு நாளும் பர்பஸ்லெஸ் லைஃபுங்கிற ஃபீலிங் வரக்கூடாது வந்ததுன்னா அவன் சரியாக பண்ணலேன்னு அர்த்தம் எவ்ரிடே இஸ் பர்பஸ் பர்பஸ்ஃபுல் லைஃப் சூஷாச்சமே சுதரிச்சமே அதுதான் வேதத்தோட மகிமை ஆகா தத்துவம் ஸ்வரூபம் எதாவத் வேத்தி உள்ளதை உள்ளபடி யதாவத் வேத்தி தி தத்துவ விது தத்துவத்தை சரியாக தெரிஞ்சுக்கிறவாவும் அவர்தான் இருக்கு தத்துவமாகவும் பகவான் தான் இருக்கார் தத்துவத்தை நன்னாக தெரிஞ்சுக்கிறவரும் அவர் சர்வம் விஷ்ணுமயம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அப்புறம் அடுத்தது என்னது தத்துவம் தத்துவ விதேகாத்மா ஜென்ம மிருத்யு வித ஏகாத்மா ஏகாத்மா ரொம்ப முக்கியம் ஆச்சாரியர்களுக்கு அல்வாஷா அப்படின்ற மாதிரி இது आत्माच एकात्मा, अग्रासीत, ஏக ஆமாத்மா ஆமா இது அகிர ஆசீத் ஷுச்சா எச்சாத்தி விஷய भावः, गीयते, इति स्म्रतेश्चा। इति स्मृतेश्च, एकश्च, इवर एको एको गूढः, ூடோ விஷ்ணுமூத்தம் பிளக் பூத்தனை த்ரீலோக்கா வியாபிய பூத்தாத்மா அங்குஷ்டு புருஷோங்குஷ் ஈஷ் சர்வெஜ் பிரபு பிரீணாதி விஷ்வுக் இல்லை நாங்கள்லாம் விரக்ஷ பண்ணுறோம் சொல்லணும் அது சொல்லிட்டுதான் சாப்பிடணும் ஆக அது மாதிரி பிக்ஷை கொடுக்குறவாள் அதை சொல்லிட்டு கொடுக்கணும் பிக்ஷை சாப்பிட்றவாள் அதை சொல்லிவிட்டு சாப்பிடணும் அங்குஷ்டமாத்திர புருஷா அங்குஷ்டஞ்ச சமாசிரித்த ஈசர்வஸ் ஜெக்தா பிரபு பிரீணாதி விஸ்வபுக்கு சன்னியாசி சாப்பிட்றது விஸ்வரூப விஸ்வ பகவானே சாப்பிட்றதுக்கு சமானம் அதனால் விஸ்வபுக்கு பிராமணா சாப்பிட கொடுத்தான் எல்லாருக்கும் இப்போ எதுக்கு சொல்லணும் ஏகஹா ஏகாங்கிறது என்ன அர்த்தம்னா அசூன்யான்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கணும் அத்வைத சாஸ்திரத்தில் ஒன்றுன்னு சொன்னால் ரெண்டுன்னு ஒன்று இருக்க போய் தானே ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு ஒன்றுன்னு சொன்னால் ரெண்டு இருந்தால் தானே சொல்லணும் ரெண்டாவதாக ஒன்று இல்லைன்னா எனக்கு ஒன்றுன்னு சொல்லணும் அப்போ இது வந்து ஏகசப்தா அசூன்யா அத்வைத்தா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் அசௌ ஆத்மாச்ச இவர் இரண்டற்ற ஆத்மாவாக இருக்கிறார் அதுக்கு பிரமாணம் சொல்கிற ஸ்ருதிப்பிரமாணம் அதனால் ஏகாத்மா ஏகச் சசௌ ஆத்மாச்ச ஏகாத்மா இவர் ஒருவராகவும் ஒருவராகவே இருக்கிறார் இரண்டற்றவராக இருக்கிறார்னு அர்த்தம் த்விதீயம் நாஸ்தி தித்தீயாத்வை பயம் பவத்தின்னு வேதம் சொல்கிறது உதரம் அந்தரங்குறுத்து அது தச பயம் பவதிங்கிறது கொஞ்சம் பேதம் சொன்னாலும் அவனுக்கு பயம் வந்துவிடுங்கிறது தத்துவேவயம் விதுஷோமன்வானஸ்யாங்கிறது பரிகாச வாக்கியம் அமன்வானஸ்ய விஷய தத்துவேவயம் எது அபயமோ அது வந்து தத்துவம் தெரியாதவனுக்கு அதுவே பயமாக இருக்குது அமன்வானஸ விதுஷாக தத்துவே பயம் பத்து பரிகாச வாக்கியம் வேதமே வந்து கேலி பண்ணுறது இந்த சத்தியத்தை தெரிஞ்சிக்காமல் இருக்கிற இந்த விஷ விசேஷமான புத்திசாலி இருக்கார் பாருங்கோவர் அறிவாளி அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது இந்த விஷ அதுவே பயமாக தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் அறிவாளி இல்லைன்னு அர்த்தம் அமன்வானஸ் விதுஷா இதை புரிஞ்சிக்காத அறிவாளின்னா புரிஞ்சிக்காத அறிவாளினான்னு அர்த்தம் சரி ஆத்மாவா இதேக்க ஏவ அக்ர ஆசித்து ஐத்திரயோ பன்னிஷத்து வாக்கியம் முதல் வாக்கியம் இது ஸ்ருதே இந்த சிருஷ்டிக்கு முன்னால் இந்த ஆத்மா அங்கே ஏக்கங்கிற சப்தமும் இருக்குது ஆத்மாங்கிறக்கு அது எடுத்துன்னு வராருவார் ஸ்ருதி ஸ்ருதிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம்ங்கிறத தினமும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நாங்கள் அனுபவிச்சுருக்கோம் ஸ்ருதிஸ்மிருதி புராணா நாம் ஆலயம் கருணாலயம் பாடிக்கிற போதெல்லாம் இதை என்ஜாய் அனுபவிச்சுட்டே இருக்கோம் நாங்கள் டக்குன்னு தூக்கிட்டு வர்றார் ஏகசப்தமும் இருக்குது ஆத்மசப்தமும் இருக்குது எடுத்துன்னு வர்றார் ஆயத்திரையத்து தூக்கிட்டு வர்றார் இதை பற்றி நீங்களாம் இன்றைக்கி வந்துருக்கிறதுனால சொல்கிறேன் கோவிந்த பகவத் பாதர் வந்துட்டு போய் கேட்டாரான் ஆச்சாரியால் நான் வந்து எல்லாத்துக்கும் உபனிஷத்துக்கு எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாரான் நீ முதல்ல விஷ்ணு சகஸ் நாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணு அது எப்படி இருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம் அதுக்கப்புறம் உனக்கு சொல்கிறோம் அப்படி அப்போ பார்த்தார் நம்ம சாமர்த்தியத்தைலாம் குருக்கிட்ட காமிச்சு விடணும் வந்து அவர் நமக்கு மற்றதுக்கெலாம் ஒத்துப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கு இருக்கிற எல்லா பாண்டித்யத்தையும் விஷ்ணு சாஸ்திரத்தில் காட்டுறார் அவருக்கு இருக்கிற சம்ஸ்கிருத ஜானம் சாஸ்திரம் ஸ்ருதிஜானம் புராண ஜானம் ஏன்னா அவதாரங்கிறத புரிய புரிய வச்சு விட்றார் குருவுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் எழுதிக்கப்பட அப்பா உங்கள் பண்டித்த இந்த பாண்டித்யத்துக்கு பக்கத்தில் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னா எப்படி வேணாலும் அது ஒரு வாக்கியம் சொல்லுவாது கோவிந்த பகவத் பா சொன்னார் நிறைய போப்பா எல்லார்டையும் சொல்லு பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அப்போ இதிஷ்ரு இப்போ ஆத்மசப்தத்துக்கு ஸ்மிருதியை கோட் பண்ணுறார் யச்ச ஆப்னோத்தி எத்து ஆதத்து எச்ச அத்தி விஷயா நிக யச்சாசிய சொந்தத்தோபாவாக தஸ் மாத ஆத்மேதி கீயத்தை சில புஸ்தகத்தில் கீர்த்தியத்தேன்னு இருக்கும் இது மாதிரி ரெண்டு மூணு ஸ்லோகம் சொல்கிறார் சுரேஸ்வராச்சாரியர் பிருகதாரண்ய வார்த்திகத்தில் தைத்திரிக வார்த்தைகத்திலாம் அப்போது இந்த ஆப்னோத்தி ஆதத்தே அத்தி சந்தத்தோ பாவகா நாலு அர்த்தம் சொல்கிறார் ஆத்மாவுக்கு எது ஷரீரம் எது எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கோ எது எல்லாவற்றையும் கிரகிக்கிறதோ எல் எது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதோ எது எப்போவும் இருக்கோ அதுக்கு பேர் ஆத்மா ஆப்னோத்தி இத்தியாத்மா ஆதத்தே இத்தியாத்மா அத்தி இத்தியாத்மா சந்தத்தோபாவகா இத்தியாத்மா நாலு லக்ஷணம் இப்போது எது இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த புஸ்தகம் முழுக்க என்ன வியாபிச்சிருக்குன்னா பிள்ளாடி இந்த வஸ்திரம் முழுக்க என்ன வியாபிச்சிருக்குன்னா வஸ்திரம் முழுக்க என்ன வியாபிச்சிருக்கு நூலு இருக்குது இதுக்கு உயிர் இல்லை ஆனால் இந்த சரீரத்துக்குள்ள நான் ஒரு தத்துவம் இருக்குது அகம் அகம்னு ஒரு தத்துவம் இருக்குது நான் இருக்கேனே நான் இதுக்குள்ளே இருக்கேனே இருந்துட்டு நான் இந்த உடம்பு முழுக்க வியாபிச்சுருக்கேன் அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் இந்த உடம்பு வழியாக எல்லாத்தையும் உள்ள கண்ணு வழியாக காது வழியாக மூக்கு வழியாக நாக்கு வழியாக எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்கேன் ஆதத்தே அப்புறம் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு முதலில் சாப்பாடை போய் அங்கேருந்து எடுத்துட்டு இருந்து வச்சுட்டு பிக்ஷையை வாங்கி வச்சுட்டு அப்புறம் அனுபவிக்கிறேன் அத்தி ஆஹா ஆதத்தே அத்தி தசிய பிரியமேவ சிரா மோதோ தஷிணபக்ஷா பிரமோதோத்தரபக்ஷ மாதிரி பிரியம்னு சொன்னால் என்னர்த்தம்னா ஆனந்தத்தை மூணு அவயவமாக பிரிக்கிறது சாஸ்திரம் அதாவது இஷ்ட தரிச இஷ்ட இஷ்டதர்சன ஜன்யம் சுகம் பிரியம் ஆஹா அப்படின்னு பார்க்குறான் இல்லையா அது வந்து பிரியம் பிரிய விற்பி அப்புறம் வந்து சரி நீயே உனக்கு பிடிச்சிருக்க வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறேன் அப்படி கொடுத்த உடனே என்ன பண்ணுறான்னா ஆஹா கிடச்சி கொடுத்தோன்னா அது மோதம் அப்புறம் அதை வச்சுட்டு தினம் பார்த்துட்டே இருக்கான் அது பேர் பிரமோதா தசிய பிரியமே மோதோ தக்ஷிண்பக்சா பிரமோத உத்தர பக்ஷ ஆத்மா இந்த ஆனந்தம்ங்கிற ஆத்மாவில் மூணு அம்சம் அது மாதிரி இங்கேயும் ஆப்னோத்தி ஆதத்து அத்தி எதுக்கு சொல்கிறேன்னா வாங்கின்றது வந்து பிரியம் அது மோதம் அனுபவிக்கிறது வந்து பிரமோதம் அதனால தான் பிரமோதமாக இருக்குதுன்னு சொல்லணும் பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது பிரமாதமாக இருக்குதுன்னா தோஷம்னு அர்த்தம் தப்பு தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் பிரமாதான்னா கவனக் குறைவுன்னு அர்த்தம் ஆந்திராவிலாம் சொல்லிப்பார் பிரமாதம்னு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லணும் ஆந்திராவிலாம் நம்ம ஊரில் பிரமாதமாக இருக்கு பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னால் தோஷம் என்னது கவனக் குறைவுன்னு அர்த்தம் ஆக அது மாத்திரம் இல்லை எப் எப்பவும் இருக்குது இதுக்குள்ளே வந்து தூங்குகிற போதும் இருக்கா இல்லையா முழிச்சத்துக்கு பிறகும் வந்து நிற்கிறது நான் முந்திரிக்கோட்ட மாதிரி அந்த சரீர மனசோடு சேர்ந்து நோடு தூங்குகிறப்போ பேசாமல் தனியாக இருக்குது சதாத்மகமாக இருக்குது சிதாத்மகமாக இருக்குது ஆனந்தாத்மகமாக இருக்குது எப்போ சரீரத்தோடு சேர்றதோ அனிர்த்த ஜட துக்காத்மகமாக சேர்ந்துடுச்சு அதனால் சச்சிதானந்தம் அவுட்டு சச்சிதானந்தம் காணாமல் போயிடுச்சு அனிருத ஜட துக்கம் முன்னாடி நிற்கிறது எல்லாம் வந்து பொய்யும் ஜடமும் துக்கத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அதோடு சேர்ந்து விடுறோம் சச்சிதானந்தா இதோடு சேர்ந்து விடுறோம் இருக்கட்டும் ஆத்மசப்தத்துக்கு அர்த்தம் என்னென்னா இப்போ வந்து நகை முழுக்க தங்கம் தான் வியாபிச்சிருக்கு வஸ்திரம் முழுக்க நூல் வியாபிச்சிருக்கு அது மாதிரி சமுத்திரம் முழுக்க ஜலம் வியாபிச்சிருக்கு குடம் முழுக்க மண் வியாபிச்சிருக்கு மண்ணால் செய்யப்பட்ட குடம் புஸ்தகம் முழுக்க என்ன இருக்குன்னா பேப்பராக வியாபிச்சிருக்கு அது மாதிரி இந்த சரீரம் ஜகத் முழுக்க என்ன வியாபிச்சிருக்குன்னா பிரம்மன் ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் விஷ்ணுன்னாலே சர்வம் வேவேஷ்டி இது விஷ்ணு எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார்னு அர்த்தம் ஆக இந்த ஆத்மசப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறாரு இங்கே சில புஸ்தகத்தில் கீர்த்தியத்தேன் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா எச்ச ஆப்னோத்தி எது ஆப்னோத்தின்னு அர்த்தம் எது ஆதத்து எது அத்தி எது சந்த சக்காரமெல்லாம் வந்து இதில் தாத்பரியம் இல்லை எது சந்தத்தோ பாவா எது எப்பவும் இருக்கோ இதெல்லாம் மாறுறது இந்த வயசு வந்து முதல்ல நம்ம குழந்தையாக இருந்தோம் இப்போ வாலிபமாக இருக்குது வயசாகிடுத்து அப்புறம் கடைசியில் போயிடும் போக போகிறது சரீரம் ஆனால் இதில் இருக்கிற இருப்பு இருக்கே அது மாறுறதே இல்லை ஆக அதைத்தான் சொல்கிறார் அவர் ஆப்னோத்தி ஆதத்தே அத்தி சந்தத்தோபாவகா சந்தத்தோபாவகான்னா என்ன அர்த்தம் எப்பவும் இருக்குது மற்றதெல்லாம் எப்பவும் இல்லை வந்து வந்து போரு தேகினோஸ்மின் யா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தரப்பிராப்தி தீரஸ்தத்திரணமுஹியதி அதனால் ஆத்மசப்தத்துக்கும் அர்த்தம் சொல்லிவிட்டார் இனி அடுத்தது ஜன்ம மிருத்யுராதிகா ஜன்மத்தியு ஜரா அதிகா ஜென்ம மிருத்யுரா ஜன்மமத்துஜரா அளம் பாக்கலாம் ஜாய்தீய் அதித்தீன்மத்துஜரா इति मंत्र <coughs> जन्म மிரச்சித் மந்தவர்ணா ஜன்மத்துஜரா அதி ஜன்ம பிரப் மூனுஷூன் ஷாவு ஜரா நூன் முதமே அடிக்கடி சாஸ்திரத்தில் இந்த தோஷத்தை தரிசனம் பண்ணுன்னு சொல்லுவோம் ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷ அனுதர்சனம் அப்போ தான் ஜென்மா வேண்டான்னு தோணும் இல்லாடி ஜென்மா வந்துவிடும் ஜென்ம மிருத்யு ஜராவ்யாதி துக்க தோஷ அனுதர்சனம் இது ஒரு குணமாக சொல்கிறார் கிருஷ்ணர் நமக்கு அப்பப்போ தெரியணும் நம்ம வாழ்க்கை இந்த உடம்பு நம்ம சரீரம் எடுக்கிறது அப்புறம் வந்து இதில் சாவு வர்றது அப்புறம் வந்து இதில் வயசான காலம் நடக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படணும் அப்புறம் வந்து வியாதி நடுப்புற அடிக்கடி தலை வலிக்கிறது முதுகு வலிக்கிறது கால் வலிக்கிறது கொரோனா வருது இதெல்லாம் அப்புறம் இந்த துக்கம் ஜென்மதுக்கம் மிருத்து துக்கம் ஜராதுக்கம் வியாதி துக்க தோஷ அனுதர்சனம் அப்போ நமக்கு சரீரத்தில் வைராக்கியம் வரும் இல்லாட்டி வைராக்கியம் வராது இது அழகாக திரும்ப திரும்ப அலங்காரம் பண்ணி நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு நல்ல உத்தமமான வஸ்திரங்களை தரித்து இதுலாம் ரொம்ப ரொம்ப இதை போட்டு இது பண்ணுவோம் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும் உடம்பு சுத்தமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு மேலே ரொம்ப பண்ணோமான அது அபிமானம் வந்துவிடும் இருக்கட்டும் ஜாயத்தே அதாவது சாஸ்திரத்தில் இந்த சரீரத்துக்கு ஆறு விகாரம் சொல்லியிருக்கு சிக்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் இந்த உடம்புக்கு ஒன்று முதல்ல அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிறது அங்கேயே மாறின் இருக்கு முதல் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் அஞ்சாம் எல்லாம் மாறிண்டே இருக்கு உள்ளே மாறுறது அன்னாத் பூதானி ஜாஜந்தே ஜாத்தானியன்னே நவர்தந்தே அத்தியத்தே அத்திச்ச பூதானி இல்லை சரீரம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கு அப்புறம் பிறக்கிறது சரீரம் வெளியில் வர்றது ஆக முதல்ல உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் அஸ்திங்கிறது ஒரு விகாரம் அப்புறம் ரெண்டாவது ஜாயத்தை ஆச்சாரர்கள் ஜாயத்தை அஸ்தி தான் போட்டிருக்கார் அதாவது பிறந்ததுக்கப்புறம் செத்து போயிடுத்துனார் அது இருக்குது பிறந்ததுக்கப்புறம் இருந்துகிட்டே இருக்குது இருந்துகிட்டே இருக்கிறதுங்கிறத ஒரு விக்காரமாகவே சொல்கிறார் ஏன்னா எப்போ பார்த்தாலும் க்ஷண அநியத சுவாவகா இந்த சரீரம் வந்து ஒரு ஒரு க்ஷணமும் மாறிண்டே முடி தலை முடி முளைச்சுட்டே இருக்குது என்னெல்லாமோ உடம்புக்குள்ளே நடக்கிறது காலமரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்புறம் ஜாயத்தை அஸ்தி அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு தோன்றுகிறதுன்னு ஒரு அர்த்தம் ஆனால் அஸ்திங்கிறது வந்து பிறந்ததுக்கு அப்புறம் அது எப்படியோ சர்வை பண்ணுறது இந்த உடம்பு இருக்குது சில பேருக்கு வயிற்லேயே செத்து போயிடுறது அப்புறம் பிறந்து கொஞ்ச நாளில் செத்து போய்டுறது எல்லாம் தப்பிச்சு பரணுமே அதுக்கப்புறம் வர்த்தத்தே வர்தத்தைனா வளர்றது அப்புறம் விபரிணமத்தே ஒரு வயசு வரைக்கும் மீசையெல்லாம் வரதில்லை அதுக்கப்புறந்தான் எல்லாம் மாறுது ஹார்மோன் சேஞ்ச் ஆறுது விபரிணமத்தே அப்புறம் என்னாருது நான் கொஞ்ச நாள் கழிச்சா எல்லாம் தேய ஆரம்பிச்சுடுறது நல்லா ஒரு வயசு வரைக்கும் வந்தது முப்பது வயசுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எல்லாம் தேய ஆரம்பிச்சுட்ரு அபக்ஷீயத்தே அப்புறம் என்னாச்சுண்ணா லோகோசி நஷ்யத்தி லோகோசிங்கிறது வைதிக பாஷை லோகோசின்னா ஆள் அவுட்டுன்னு அர்த்தம் அதனால் நஷ்யத்தி தி ஷட்பாவு இந்த ஆறு விதமான விகாரம் எனக்கா உடம்புக்கா நான் உடம்பு இல்லையே ஐ ஹாவ் பாடி ஐ ஹம் நாட் பாடி என் உடம்பு என்னை சேர்ந்திருக்கே நான் உடம்பு கிடையாது அகம் ஜீவோஸ்மி நான் வந்து எப்படி இந்த கண்ணாடி என்னுடையதோ கண்ணாடி நாங்கள் கிடையாது கண்ணாடியே நான் போட்டுருக்கேன் அதனால் எனக்கு தெரியறதெல்லாம் கண்ணாடி எடுத்துகிட்டா ஒன்றும் தெரியாது அது மாதிரி இந்த உடம்பு இருந்தால் எல்லாம் தெரியும் உலகம் தெரியும் உடம்பு இல்லைன்னா தெரியாது ஆனால் கண்ணாடி எடுத்ததுக்கு பிறகு கண் நானும் இருக்கேன் அது மாதிரி இந்த உடம்பெல்லாம் போனதுக்கு அப்புறமும் நான் இருக்கேன் தூங்குற போதும் நான் இருக்கிற மாதிரி உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு தூ சா சாகிறதுனா என்னென்னா தூங்குற மாதிரின்னு ஊட்டம் பிறக்கிறதுனா எப்படின்னா உறங்குவது சாக்காடு என்பது உறங்குவது போலும் விழிப்பு என்பது பிறப்பு என்ன பிறப்பு என்பது விழிப்பது போலும் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் அதனால் இங்கே இதெல்லாம் இத்தனை இருக்குது இதெல்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது எனக்கு கிடையாது இந்த உடம்புக்கு எல்லாம் வரத்தான் செய்யும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆக என்னால் என்ன பண்ண முடியும் அது கர்மானுசாரம் இந்த சரீரம் வந்திருக்கு ஆனால் அது அவித்யா வாசனையாக பிரவர்த்தமானே அஸ்மின் மகதி சம்சார சக்கரே விசித்ரா பிகி எல்லாம் சொல்கிறோமே நீழக கர்மகதிபிகி விசித்ராசு பசுபக்ஷி மிருகாதி யோனிஷு புனகா புனகா அநேகதா ஜனித்வா மறுபடியும் மறுபடியும் எத்தனை உடம்புக்குள்ளே போயிட்டு வந்தேன் நான் கேனாபி புண்ணிய கர்ம விசேஷேன இதனீந்தன மனுஷன்மப்பிராப்தவத்தாபி த்விஜன்மவிசேஷம் பிராப்தவத்தோ மம சொல்கிறோமா இல்லையா இதை வந்து என்ன தெரியலை எத்தனை தடவை எத்தனை உடம்புக்குள்ளே பூந்து வந்தோமோ தெரியல அருணகிரிநாதர் சொல்கிறார் ஏழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடற்பிறவி அவதாரம் ஏழு கடல் மண்ணை கூட எண்ணிவிடலாம் நான் எத்தனை உடம்புக்குள்ளே பூந்து வந்தேன்னு தெரியாது இப்போ இதெல்லாம் என்னதுன்னா ஷட்பாவா விகாரான் அதித்திய கச்சதி ஆத்மாவுக்கு கிடையாது இப்போ இது யாரை பார்த்து சொல்கிறது விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் அர்ச்சனை பண்ணுறோம் ஜென்ம மிருத்யுஜராதிகா எனமகா அப்படின்னு விஷ்ணுவுக்கு அர்ச்சனை அப்போ என்ன அர்த்தம் அவருக்கு பிறப்பு இல்லை பிறப்பு இறப்பு முதுமை பிறப்பு துன்பம் இறப்பு துன்பம் முதுமை துன்பம் இவற்றையெல்லாம் கடந்தவர் அதனால் ஆச்சாரியர்கள் வந்து கீதையை சொல்லலை கட்டோபிஷத்தை கோட் பண்ணுறார் அதில் ஒரு சு நுணுக்கம் இருக்குது ஏன் அவர் இப்படி கோட் பண்ணுறாருங்கிறதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நஜாயத்தே மியத்தேவா விபஷ்டித் அங்கே கீதையில் வந்து நஜாயத்தை மியத்தேவா கதாச்சித் இதையே கோட் பண்ணுறாரு சொன்னால் விபஷ்டித்துன்னா சுத்த சைத்தன்யம் தூய உணர்வு பியூர் கான்ஷியஸ்னஸ் ஆஹா பகவானுக்கு ஜீவனுக்கே ஜென்ம மரணம் இல்லைங்கிற போது சரீரம்தான் ஜென்ம என்ன ஜென்ம மரணம் சம்பந்தம் இருக்குது இவனுக்கு யாருக்கு ஜீவனுக்கு ஷரீரத்தோட இவனுக்கு ஜீவனுக்கு ஜென்ம கிடையாது இவன் தான் சம்சாரியாச்சே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சைனம் இருக்கானே இவன் அர்த்தம்னா சரீரத்துக்குள்ளே புகுடுறது என்னது ஜென்ம மரணப் அதில் உழன்றுண்டே இருக்கிறது இது இங்கே வந்து என்னென்னா பகவான் ஜென்ம மிருத்து ஜராவே கடந்த அதித்திய கச்சதி அதித்தியன்னா கடந்தவர்னு அர்த்தம் அதெல்லாம் சும்மா மேலே வந்துட்டு போகிறது வாஸ்தவமாக கிடையாது அதுக்கு கோட் பண்ணுறது கடோபனிஷத்து முதல் அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி பதினெட்டாவது மந்திரம் நஜாயத்தே பிரியத்தேவா விபஷ்டித்து இது மந்த்ரவர்ணாத் அப்படிங்கிற மந்திரத்தில் இதுக்கு பிரமாணம் இருக்குது பகவானுக்கு அதை கூட ஒருவேளை ஜீவனை சொல்லிவிடலாம் ரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்கே நஜாயத்தை பிரியத்தேவா கதாச்சித்து அது இங்கே பகவான் சொல்லணுங்கிறதுக்காக விபஷ்டித்துங்கிறத எடுத்துட்டார் விபஷ்டித்துங்கிறது சைத்தன்யத்தை குறிக்கிறது அங்கே ஆச்சார பாஷ்யத்தில் அப்படி தான் பண்ணியிருக்கார் விபஷித்துக்கு இனி அடுத்தது வசரு சவிதா யோய்வா யாங்கோய் வா सविताप्रपितामहा, ூவஸ்வசரு சிதாப் பிரபிமயாங்கூர்வஸ்வ சீண வியாதிணயீசாரா வஹா ஆகு தைர் தைர்மா ஜர்த்த ப்ளவத்தைவா இூர்ஸ்வரு सम्यक அக்னப்பாஸு சமக்கு ஆதித்தே ஆதித்தி வஷரம் लोकत्रय அூர்புவஸ்வா சோகம்சாரவ வருவராம் லோக்கி திவாஸ்வரு மூணு சொல்றஸ்வரு தருஹுன்னா விரக்ஷம் எல்லாேருக்கும் தெரிஞ்சது நிறைய விஸ்தாரமாக அர்த்தம்னு சொல்கிறார் இவர் விபருத்திக்காரர் அவர் பேர் தாரக பிரம்மானந்தா அது இன்னொரு கமெண்ட்ரி பாஷ்யத்துக்கு சப் கமெண்ட்ரி பாஷ்ய வியா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் இதோட ஓல சுவடிலாம் சிங்கேரில் தான் இருந்தது அதெல்லாம் எடுத்து மா ஆச்சாரிய இப்போ இருக்கிற ஆச்சாரியர்கள் தான் மைசூர் யூனிவர்சிட்டி கொடுத்தார் அவ அதை போட்டிருக்கா கொஞ்சம் மகா சன்னிதானம் தான் கொடுத்தாரு மகா சன்னிதானமே என்கிட்ட சொன்னார் ஆளோ வியாக்கியானம் இருக்கு பாப்பா பூர்பஸ்வஸ்தருஹா தருஹூ நிறைய விஷயம் இருக்கு இதில் பிரஜாதிரகம்தூஜான் சாமித்தீ சபோத்தப்போத்தப்போக்கிருத்திவீமரிஷம் திவம் தாண்டோத் தேபேயீ ஜோதிஷி ஜோதிம்ஷி அஜாயந்த அக்னிவிவியதாயுரந்தரிஷாதிோதிபா ஜோதி ஜோதிஜோதிப தே வேதந்த யாத்த யுர்வேதோ வாமவேத ஆன் வேணு அஜாய்துக்கா இது கொஞ்சம் வித்தரமாக விளக்கணம் பூர்புவஸ்வா சீன இந்த பூர்போஸ்வகாங்கிறது வேதத்தோட சாரம் ஆஹ ரிக்கஜாம வேதங்களோட சாரம் அந்த பஹ்வருச்சா ஆகுஹுங்கிறது கோட் பண்ணுற ராஜாரு ஆஹா சுக்ராணி த்ரையி சாராணி பஹ்ருச்சா ஆகுஹு அங்கே அந்த வேதத்தில் நிறைய அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு தைஹி ஹோமாதினா சுக்ராணினாலும் சாரந்தான் த்ரையீ சாராணி சாரஸ்ய சாரஸ்ய சாரகா சூப் ஆஃப்தி சூப் ஆஃப்தி சூப்புன்னா இது மாதிரி சாரஸ்ய சாரா அப்படியே பிழிஞ்சு எடுத்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த வியாகிருதி வியாஹதி சப்தத்துக்கே அர்த்தம் வந்து விசேஷேண ஹரதி பாப்பானி துக்கானி இது வியாஹ்ருதி வரித்து வா ஏதா வியாஹத்தய அது வியாஹத்தியுபாசன அங்கே சொல்வது சீக்ஷாவலியில் தாசா மகஸ் ஒன்னொன்னே வருஷையாக சொல்வது பூரிதி வா அக்னி பூஇஇதி வாயு சுவரித்தாதித்யா மஹஇதி சந்திரமாக இப்படி ஒன்னொன்னுலையும் தியானம் பண்ண சொல்லியிருக்கு அது உபாசனா விஷயம் இங்கே என்ன சொல்கிறார் பூர்புவஸ்வஸ்தரு பூர்புவஸ்வஸ்தரவே நம தரு தரவே நம தரு தரு தரவா குரு சப்தம் மாதிரி பூர்புவஸ்வஸ்தரவே நமஹா ஆஹா இந்த பூஹூ பூஹூ சுவஹாங்கிற த்ரீணி வியாகிருதி ரூபத்தில் அதனுடைய சாரம் பஹ்ருஜாஹு தைஹி ஹோமாதினா ஜகத்ரயம் தரத்தின்னு விட்டார் தரத்தி இது தருகு அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துகிட்டு இருக்கார் லட்டி ப்ளவத்தே இவா ப்ளவத்தேன்னா அதை பிடிச்சிண்டு தப்பமாக பிடிச்சிட்டு கடந்து விடுறான் துக்கத்தை ப்ளவத்தேன்னு அந்த பகவ அந்த வியாகிருதிங்கிற ஒரு தெப்பத்தை பிடிச்சிண்டு கடந்து விடுகிறான் சந்நியாசாசிரமம் வாங்குற போது காயத்ரியிலேருந்து வியாகிருதிக்கு பிரவேசம் பண்ணி வியாகிருத்தியிலேருந்து ஓங்காரத்துக்கு பிரவேசம் பண்ணணும் அப்படி கிரமம் இருக்குது அதனால் நாங்கள் காயத்ரிந்து வியாகிருதிக்கு பிரவேசிக்கிறோன்னு சங்கல்பம் பண்ணணும் அப்புறம் வியாகிருத்தியிலேருந்து ஓங்காரத்துக்கு பிரவேசிக்கிறோன்னு சங்கல்பம் பண்ணணும் அதுக்கப்புறம் வியாகிருதிக்கோ காயத்ரிக்கோ பிராதானியம் கிடையாது கேவலம் ஓங்காரம்தான் அது மாதிரி இங்கேயும் பூர்பஸ்வகா சமாக்கியானி என்று சொ சம் ஆக்கியானி அதுதான் சமாக்கியானி என்று சொல்லப்படுகிற த்ரீனி வியாகிருதி ரூபாணி வேதங்களில் சொல்லப்பட்டது வேதங்கள்லேருந்து கடையப்பட்டதுன்னு சொல்கிறது சுக்ராணி திரையீசாராணி திரையீசாராணி சுக்ராணி மூணு வேதத்தினுடைய சாரமாகிய சாரமாக இருக்கக்கூடிய அந்த வியாகிருதிகள் பலமானதுன்னு அர்த்தம் ரொம்ப வலிமை வாய்ந்ததுங்கிற அர்த்தம் அப்படின்னு பஹ்ரிச்சாக ஆஹு அந்த ஒரு வாக்கியத்தில் பார்த்தோமே அந்த விபருத்திக்காரருடைய வாக்கியத்தில் பார்த்தோம் இது வந்து விவருத்தி ஆஹு எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ப்ளூ பலவன தரணயோகெல்லாம் கோட் பண்ணுற வைகுண்ணம் இதெல்லாம் நான் படிக்கலை சர்வ வியாபத்வா இந்த பஹ் புருச்ச பிராமணம் இருக்குது த்ரீயசாரத்வே பிரமாணமாக இதுக்கு பிரமாணம் சொல்கிறார் ததாச்ச வியாஹ்ருதீனாம் திரையீசாரத்வே ஹோமாதினா ஜெகத்தரண ஹேதுத்வேச்ச பஹ் புருச்ச பிராமணம் இந்த மந்திரத்தை கோட் பண்ணியிருக்கார் ஐத்தரே பிராமணம் கரக்கோமா அப்படிமணே விதி யுத்தியாண்டோமா ஜத்தர்த்தை சமதாதி ப்ளவத்தை உத்லுக்கு விரை திரு ப்ளவன்தரணோ இத்தூற்றம் தூபான் இது வியாச்சே தைஹாதினா எல்லாம் வந்து விஷ்ணவேதனை பூஸ்வாஹா அக்னயதவமா புவஸ்வாஹா வாயுவதண்ணமா சுவஸ்வா சூரிய ஏதன் நவம ஓம் பூர் புவஸ்வஸ்வாஹா நவமா இதே சொல்லிகிட்டு இருக்கோம் ஆக என்னால் அதை சொல்கிறார் அவர் ப்ளவன தரணயோகங்கிறதுனால ஆச்சாரியை கொடுத்துருக்காருங்கிறத காட்டுறார் அவர் ததாச்ச பூர்புவஸ்வர் மந்திரை ஸ்வச்டை ஜகத்து தாரயதி ஹரிஹி இத்தியர்தா அவ்வளதாக இந்த ஹோமத்தில் இதை விநியோகம் பண்ணுறதுனால சமாக்கியானி தைகி ஹோமாதினா தைகி வியாகிருபி அந்த வியாகிருதிகளால் வியாகிருதிக்களால் ஹோமாதினா அந்த ஹோமம் பண்ணுறதுனால ஜகத்ரயம் தரதி ஜகத்ரயம் ப்ளவத்தே வா இது பூர் இந்த மந்திரத்தினால ஜீவாத்மா என்ன பண்ணுறான் இந்த பூஸ்வாகா புவஸ்வாக அந்த வியாகிருதிகளை உபயோகப்படுத்தி சமஸ்த பாபங்கள்லேருந்து விடுபட்டு சம்சாரத்திலேருந்தே விடுபடுறான் அப்படி அதுக்கு காரணமாக இருக்காருங்கிறார் இவர் விபருத்திக்காரர் அதுக்கு காரணமாக இருக்கார் ஸ்வ பூர்பஸ்வர் மந்திரைஹி ஸ்வசிருஷ்டைஹி ஜகத்து தாரயத்தி தரத்தின்னு இருந்தாலும் தாரயத்தின்னு போடுறார் எத்வா தரத்தி அத்த அந்தர்பாவி தன்யர்த்தா உள்ளுக்குள்ளே தரத்தின்னு ஆச்சாரியால் சொன்னாலும் நிச்சில் போட்டுக்கணும் காசல் ஃபார்மில் போடணுங்கிறார் செய்யப்பாட்டு வினை அதில் போட்டுக்கணும்ப்பா அப்படி போட்டால் தான் சரி வரும் அதாவது நம்மளை வந்து வியாகிருதி மந்திரங்களை ஜபிக்க வச்சு அந்த ஜபம் பண்ணுறதுனால நம்மளை வந்து துக்கத்திலேருந்து பகவான் நாம் தாண்டி போகிறதுக்கு அனுகிரகம் பண்ணுறதுனால அவருக்கு பூர்பவஸ்வஸ் தருகூ அப்படின்னு அவருக்கு ஒரு நாமா அப்படிங்கிறார் ரொம்ப கிராமர் நிறைய விஷயங்கள் சொல்கிறார் ஹோமாதித்வாரா வியாகிருதீனாம் ஜகது உபகாரகத்துவே மனு வச்சனம் பட்டதி இந்த ஹோமத்துக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி மனுவார வாக்கியம் அது மூணாவது அத்தியா இப்போ தான் படித்தோம் அது எழுபத்தி ஆறாவது ஸ்லோகம் அதாவது அக்னியில் நம்ம பண்ணுற ஆகுத்தியானது சூரியன்கிட்ட போய் சூரியன் மூலமாக மழை மழையினால ஆகாரம் ஆகாரத்தினால சரீரங்கள்லாம் உணவுனால சரீரங்கள்லாம் உற்பத்தி ஆறுது அன்னத் பவந்தி பூத்தானி பர்ஜனியதன்னசம்பவவா யஜாத் பவதி பர்ஜன்யா யஜகர்மசமுவா கீதையில் இருக்கு யஜகர்மசமுவ கர்மபிரமோத்பவம் வித்தி ப்ரமாட்சரமுவம் தஸ்மாத் சர்வதம் பிரம்ம நித்தியம் யஜே பிரதிஷ்டம் அப்படின்னா என்னர்த்தம்னா உணவுனால்தான் சரீரம் வருது உணவு எதனால வருதுன்னா மழையினால வருது மழை எதனால் வருதுன்னா கர்மாவிலேருந்து உற்பத்தியார அபூர்வத்திலேருந்து வருது அந்த இடத்துல யஜ்யசப்தத்துக்கு அபூர்வம்னு அர்த்தம் அதில் பர்ஜன்யாத் அன்ன அன்னசம்பவம் யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்யசப்தத்துக்கு ஆச்சாரியர் அபூர்வம்னே அர்த்தம் சொல்கிறார் அபூர்வம்னா கர்மாவினால் ஏற்படுற ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அப்புறம் யஜ்ஞ கர்மசமுதவா யஜ்யம் எல்லாம் எப்படி பண்ணுறோம்னா எல்லாம் அங்கே ரித்விகளெலாம் வச்சுண்டு திரவியங்கள்லாம் வச்சுட்டு ஹோமம் பண்ணுறோம் கர்ம அது எங்கே சொல்லியிருக்குன்னா கர்ம பிரம்மோதவம் வித்தி பிரம்மன்னா வேதம் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் எதில் இருக்குதுன்னா வேதத்தில் சொல்லியிருக்கு பிரம்மோதவம் வித்தி பிரம்ம அக்ஷர அந்த வேதம் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா பரமேஸ்வரன்ட்டு இருந்து வந்திருக்கு தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம ஆகையினால் வேதம் முழுக்க எதில் இருக்குதுன்னா யஜ்ய பிரதிஷ்டிதம் வேதம் முழுவதும் யஜத்தில் தாத்பரியம் உள்ளதாக இருக்குது அப்படின்னு இங்கே அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த மந்திரம் அதுக்காக அக்னியில் வந்து பெரும்பாலும் ஹோமம் எல்லாம் பண்ணுறது வந்து பூர்புவஸ்வா வியாகிருத்தி நிறைய இருக்குது எல்லா சூத்திரக்காரரும் பூர்புவஸ்வகா வியாகிருத்தியை உபயோகப்படுத்துகிறார் அது ஆபஸ்தம்பரோ போதாயனரோ சத்யாசாடரோ காத்தியாயனரோ யாராக இருந்தாலும் சரி பூர்பஸ்வகாங்கிற வியாகிருத்தியை உபயோகப்படுத்தாமல் எந்த சூத்திரக்காரனும் சொல்கிறது இல்லை வைதிக பூரக்னயே பிருத்திவியை வாஜவே அந்தரிக்ஷ இல்லை சொல்கிறோமே எல்லாமே பூரக்னயே பூரக்னயே சித்திவியைச் சது மாதிரி இந்த வாக்கியங்கள் எல்லாம் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நிறைய சொல்லிண்டே போலாம் இது மனு இது ஒரு அர்த்தம் அவவா அல்லது பூர் புவஸ்வசமாக்கியலோகத்திரயசம்சாரவ பூர்பவஸ்தோர் பகவானே வந்து என்னவா இருக்கார்னா பூலோக புவர்லோக சுவர்லோகமாக இருக்கிற இந்த சம்சார விரக்ஷமாக இருக்கார் ஜாக பூர்பு சுவர்லோகத்தை நிறைய அர்த்தம் சொல்லுவார் நம்ம ஜாகரத் ஸ்வப்ன சுஷுக்தி அவஸ்தையே இதுக்கு முன்னாடி ஒன்று வந்தது பூர்பில் பூர்போ லக்ஷ்மிஹி சுவீரோ ருச்சிராங்கதா அப்படின்னு பார்த்தோம் பூர்பூர்போ லக்ஷ்மிஹி அங்கே வந்து புவா பூஹு அப்படி சொல்லி இங்கே தான் அப்புறம் நாலு ச ஸ்லோகம் தள்ளிதான் பூர் புவோ லக்ஷ்மி இந்த நாலு ஸ்லோகம் தள்ளி தான் இருந்தது ஜென்ம மிருத்யஜராதி க ஆதாரன் லயோ தாத்தா இந்த வந்துடுதேன் அநாதிர்பூர் புவோ லக்ஷ்மி அங்கே நிறைய அர்த்தம் பார்த்துருக்கோம் சரி இப்போ இந்த ஒரு அர்த்தம் முடிச்சுவிட்டார் இன்னொரு அர்த்தம் என்னதுன்னா அதாவது பகவானே இந்த பிரபஞ்சத்தில் அதாவது ஈஸ்வரனே பிரபஞ்சமாக காட்சி அர்த்தம் பூர்பவ அதாவது பூராதித் திரய இந்த மூணு லோக ரூபமாக இருக்கார் பகவான் அதனால் பூர்பவஸ்வஸ்தருஹூ இல்லாட்டி அதாவது விரக்ஷமாகவே இருக்கார்னு ஒன்று இல்லாட்டி என்னது விரக்ஷத்தை வியாபிச்சிருக்கார்னு அர்த்தம் அதாவது இது ரொம்ப டெக்னிக்கல் அதாவது உபாதான காரணமாக வியாபிச்சிரு உபாதான காரணமாக இருக்கார் உபாதான காரணத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கார் அதனால் உபாதான காரணமாகவே இருக்கார் அப்புறம் வந்து என்னதுன்னு கேட்டால் விரக்ஷத்து வியாபிய திஷ்டதி அந்த விரக்ஷத்து மூணு உலகத்தையும் எப்படி விரக்ஷம் விரக்ஷம் வந்து விரக்ஷத்துக்குள்ள விரக்ஷத்து வியாபிய எப்படி ஒரு பரந்த மரம் இருக்கோ அப்படி வியாபிச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம் சம்சார விரட்சமாகவே இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஒன்று அந்த சம்சார விர்சத்தை வியாபிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம் எப்படி இருந்தாலும் சரி பூர்பவஸ்வஸ் தரவே நமகா பூர்பவஸ்வஸ்தரவே நமகாங்கிறதுக்கு மூணு அர்த்தம் ஒன்று இந்த மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ணுறதுனால ஜீவாத்மாவை கரையேற்றுறார் சம்சாரத்திலிருந்து விடுவிக்கிறார் இல்லாட்டி சம்சாரத்தை அவன் கடந்து போகிறான் ஒன்று தெப்பமாக கடந்து போகிறான் இல்லாட்டி கடக்கும்படி பண்ணிவிடுறார் இல்லைன்னு சொன்னால் இந்த பிரபஞ்ச ரூபமாகவே பகவான் காட்சி அளிக்கிறார் எனது பூ பாதவ் எஸ் காட்சி அளிக்கிறார் இல்லை இந்த பிரபஞ்சம் முழுக்க அவர் வியாபிச்சிருக்கார் இந்த மூணு அர்த்தத்திலையும் சொல்கிறது உடம்பாகவும் இருக்கார் உடம்புக்குள்ளே இருக்கிற வியாபிச்சிருக்கிற ஈஸ்வர தத்துவமாகவும் இருக்கார் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உணர்வாகவும் இருக்கார்னு சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்லலை அந்த விவரத்த காரணத்தை சொல்லாமல் பரிணாமி உபாதான காரணம் நிமித்த காரணத்தோடு நிறுத்திவிடுற அபரபிரம்மனாவே பூஜை பண்ணுறது ஆ பரபிரம்ம திருஷ்டியில் சொல்லலை நம்ம எடுத்துக்க முடியும் ஆஹ்ஷவத்து வியாபிய திஷ்டி இதுவா பூர்பவஸ்வஸ்தரு இனி அடுத்தது தாரகா பார்க்கலாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷு மஹேரம் அனைம் நமாருஷோத்தம நமோஸ்வனன்மூத்தே சகசிரபாட்சிருபாஹ சகசிராஸ்வசிரோட்டிணே நமவிந்தீர்த்தனமாராஜி